எனவே அல்லாஹின் பொறுப்பில் உள்ள அவருக்கு உங்களில் எவரும் இடையூறு தர வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் தன் பொறுப்பில் உள்ளவருக்காக உங்களில் எவரேனும் ஒருவரை குற்றம் பிடித்துவிட்டால் அவரை அடைந்து அவரை நரகில் முகும் புறவீழ்த்தி விடுவான் என நபி சொல்லுவா அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஆறு ஐந்து ஏழு